நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் நம்ம எனக்கு செய்ய போகிறது சேனைக்கிழங்கு விஜ் கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள் சேனைக்கிழங்கு ஒரு கப் உருளைக்கிழங்கு ரெண்டு வெங்காயம் ஒன்று கேரட் ஒன்று பீன்ஸ் ரெண்டு மஞ்சப்பிடி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ருசிக்கு எண்ணெய் புரிப்பதற்கு தேவையான அளவு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிது அளவு ஸ்லைசஸ் தேவையான அளவு அரிசி மாவு சிறிதளவு செய்முறை முதல்ல சேனைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையும் நல்லா வேக வச்சு தோளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஒரு பவுலில் எடுத்து அதை போட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருவோம் அப்புறம் ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு வெங்காயத்தை பொடியாக எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு அதை நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் வதக்கினதும் அதை கேரட் துருவி போட்டு பீன்ஸ் அதையும் பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கிடுவோம் அதுக்கூட மஞ்சள் பொடி மிளகாத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலாத்தூள் கலந்துருவோம் இந்த டிஷ் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ராஸ் மெல் போட்டு அதை இறக்கிட்டு அதை ஆறின் அந்த இதில் வந்து ஆறின உடனே எடுத்து அந்த உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கோடு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இல்லை புதினா கொத்தமல்லி கருவேப்பிலே பொடியாக க்ரஷ் பண்ணி கொஞ்சம் அதில் கலந்துப்போம் நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெட் ஸ்லைசஸையும் அதில் கலந்துருவோம் நல்லா கலந்துட்டு உருண்டை வெண்டை பிடிச்சிட்டு அதனால கட்லெட் தட்டிட்டு ஒரு போலில் அரிசி மாவு வச்சு அந்த அரிசி மாவில் அதை டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ் பற்றி வச்சுட்டு தவா வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த கட்லெட்டை போட்டு ஒரு பக்கம் வெந்தது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஷாலாக ஃப்ரை பண்ணாலே போகிறோம் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சுப்பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி சென்னை கிழங்கு வெஜ் கட்லெட் தயார் இது பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்